வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் நம்முடைய வாழ்வில் அனுபவித்த எந்த துன்பத்தையும் பிறருக்கு செய்யக்கூடாது ஏனென்றால் நாம் துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது எந்த அளவிற்கு நம்முடைய மனது காயப்பட்டிருக்குமோ அதே காயத்தினை மற்றவர்களுக்கு ஏற்படுத்திவிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கணும் ஒரு இந்திய பணி அலுவலர் மாவட்ட ஆட்சியராக இருக்கிறார் நடுவிலையும் வயதானவர்களை கண்டால் மனம் இறங்கக்கூடியவர் இன்னும் சொல்ல போனால் அவர்களின் வீடுகளுக்கே சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்கள் மீது மிகவும் கரிசனம் காட்டினார் பத்திரிகையாளர்கள் அந்த அலுவலரை சந்தித்து அதற்கான காரணத்தை கேட்கிறார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிறீர்கள் உங்களுக்கு பல பணிகள் இருக்கும் ஆனால் இது போன்ற வயதானவர்களை நீங்களே நேரில் சென்று உதவி செய்கிறீர்கள் மிகவும் அன்போடும் ஆறுதலாகவும் இருக்கிறீர்கள் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறார் அப்போ அந்த அதிகாரி சொன்ன பதில் என்னுடைய வாழ்வில் நான் அனுபவித்தவை ஏனென்றால் நான் சிறிய மாணவனாக இருக்கும் பொழுது எங்களுடைய தாத்தாவும் பாட்டியும் மிகவும் துன்பப்பட்டார்கள் அவர்களின் துன்பத்தை என்னால் காண முடியாத அளவிற்கு வாழ்க்கையில கஷ்டப்பட்டாங்க அப்படி ஒரு துன்பமும் வேதனையும் மற்ற பெரியவர்களுக்கு வரக்கூடாது என்று நினைத்தேன் அதற்காகத்தான் நான் இந்திய ஆட்சி பணிக்கே வந்தேன் அப்படின்னு பதில் சொல்றார் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில தான் கண்டு உணர்ந்த துன்பம் வேறு யாருக்கும் நடக்க கூடாது அப்படின்னு அவர் நினைச்சிருக்கிறார் அல்லது அப்படி நினைச்சதுனாலதான் அவர் அந்த அளவுக்கு உதவி செய்கிறார்னு எல்லா பத்திரிகையாளரும் பத்திரிகைகளும் பாராட்டி எழுதினர் நாமும் இது போன்ற ஒரு வாழ்க்கை நிறையத்தான் கடைபிடிக்க வேண்டும் நம் கண் முன்னே யார் துன்பப்பட்டாலும் உதவி செய்வது மட்டுமல்ல நாம் அனுபவித்த எந்த துன்பத்தையும் பிறருக்க செய்யக்கூடாது ஏனென்றால் சில ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் மாணவர்களை படிக்க சொல்லி வலியுறுத்தும் பொழுது அல்லது சில குறும்பு செய்யக்கூடிய மாணவர்களை கண்டிக்கும் பொழுது மிக கடுமையாக கண்டிப்பார்கள் குறிப்பாக ஒரு வார்த்தையினை சொல்லியும் கண்டிப்பார்கள் நானெல்லாம் மாணவராக இருந்த பொழுது எங்களுடைய ஆசிரியர்கள் எப்படி அடிப்பார்கள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டே அடிப்பாங்க இது மிகவும் தவறான ஒரு பழக்கம் ஏனென்றால் நாம் சந்தித்த துன்பத்தை அல்லது நமக்கு ஏற்பட்ட துன்பத்தை பிறருக்கு ஒரு பொழுதும் செய்ய நினைக்க கூடாது அவர் செய்தோமானவர்கள் அப்படிங்கிறது தான் சான்றோர்களின் எதிர்பார்ப்பு அப்படின்னா அப்படின்னா இருந்து விடுபட நமக்கு என்ன தீர்வு கிடைத்ததோ அந்த தீர்வினைத்தான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் ஒருபொழுதும் மற்றவர்களை துன்புறுத்தக்கூடாது நம் கண்முன்னே நமக்கு ஏற்பட்ட அதே துன்பம் மற்றவருக்கு ஏற்படுகிறது என்றால் நாம் எப்படி அந்த துன்பத்திலிருந்து வெளிவந்தோமோ அதே போல் மற்றவர்களும் வெளிவர முடிந்தவரை உதவி செய்ய வேண்டும் கர்ம வீரர் காமராஜர் முதல்வரானவுடன் மாணவர்களின் கல்வியின் மீது மிகவும் அக்கறை செலுத்தினர் அதற்கான காரணம் என்ன ஏன் அவர் அவ்வளவு அக்கறை செலுத்தினார் என்றால் தான் படிக்க இயலவில்லை அல்லது தன் சார்ந்த சுற்று வட்டாரத்தில் அதிகமாக படித்தவர்கள் இல்லை இதன் காரணமாக இனிமேல் வரக்கூடியவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அனுபவித்தோன்ற பள்ளி கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் இதுதான் இன்றளவும் காமராசரை எல்லோர் மனதிலும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது கோடிக்கணக்கான இதயங்கள் நன்றியோடு தினமும் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றன நாமும் பிறருக்கு இது போன்ற செயல்களை செய்து இயன்றவரை நம்முடைய வாழ்க்கையில் இன்புற்ற வாழ முயற்சிக்க வேண்டும் இதை கூறக்கூடிய வள்ளுவர் சொல்லும் பொழுது துன்பம் என நினைத்தவையை நாம் அனுபவித்தவை அவற்றை ஒரு பொழுதும் மற்றவர்களுக்கு செய்ய நினைக்க கூடாது அப்படின்னு சொல்றார் அப்போ அந்த துன்பத்தினை நாம் மற்றவர்களுக்கு செய்யாமல் இருந்தாலே அல்லது நாம் அனுபவித்த துன்பங்களை மற்றவர்களுக்கு செய்யாமல் இருந்த மிகச்சிறந்ததாக கருதப்படுகிறது ஆகையால் நாமும் ஒருபொழுதும் நாம் அனுபவித்த துன்பங்களைப் போல மற்றவர்களுக்கு துன்பங்களை ஏற்படுத்த நான் அவ்வளவு கஷ்டப்பட்ட அதனால நீயும் படு அப்படிங்கிறது அதாவது யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு இன்பத்துக்கு மட்டும்தான் சொன்னார்கள் அதை நாம் துன்பத்திலே கொண்டு போய் அந்த பழமொழியை பயன்படுத்தி விடக்கூடாது அதுல உறுதியாக இருக்கணும் திருக்குறள் அறத்துப்பாள் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு இன்னா செய்யாமை குரல் எண் முன்னூத்தி பதினாறு உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கண் செயல் மீண்டும் குரல் இன்னா எனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கண் செயல் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி